உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு செடா சீஸ் பிப்டி கிராம்ஸ் பன்னீர் பிப்டி கிராம்ஸ் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிது அளவு அலப்பினோ தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த மைதா மாவில் வந்து சப்பாத்தி மாவுக்கு பதத்துக்கு பசஞ்சு வச்சிடலாம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மைதா சிலைக்காளி அந்த மைதா ஒரு பவுலில் எடுத்துப்போம் ஜளிச்சு விற்கும் எடுத்துடுவோம் எடுத்துக்கிட்டு ஓமம் ஒரு ஸ்பூன் அதில் கலந்துடலாம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவுக்கு அளவுக்கு கலந்துடுவோம் கலந்துட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் கொதிக்க வச்சு அந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு வச்சுருவோம் ஒரு बाउல்ல அது பசஞ்சிடு துணி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரும் ஒரு बाउல் எடுத்துக்கோ ஒரு बाउல்ல 50 கிராம் ஃபெட்டா சீஸ் வந்து துருவி போட்டுக்கலாம் 50 கிராம் பன்னீரியும் துருவி அதல கலந்துடுவோம் ஃபெட்டா சீஸோட கலந்து வச்சுவோம் சீரகத் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடுவோம் உப்பு ருசிக்கேตามரி இந்த எத்க்கேตามரி ருசிக்கேตามரி மூப்பு கலந்துற கொத்தமல்லி தழை ஃபைனா chop பண்ணி இத போட்டுடுவோம் போட்டுட்டு இந்த அலகினோ chili இருக்குல்ல அத வந்து பைனா சாப் பண்ணி இல்லை கலந்துருவோம் அல்ல பின் அப்படிங்கிறது ஜேஏஎல்ஏ பிஇ என் ஸ்பெல்லிங் அந்த ப்ரனௌன்ஸ் பண்றது அல்ல பின் பண்ணுவாங்க ஜே சைலண்ட் இது வந்து நார்த் இண்டியன் டிஷ் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பவுல்ல செடாசி பன்னீர் சீரகத்தூள் உப்பு கொத்தமல்லி தழி அது பின்னா சில்லிஸ் எல்லாத்தையும் ஒன்னா எல்லாத்தையும் நல்லா துருவி போட்டு துருவி போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து வச்சுட்டு அந்த மாவு ஊறி இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு இந்த கலவையை எடுத்து நடுவில் கொஞ்சம் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி மறுபடியும் அதை தட்டி எடுத்துட்டு ஸ்டவத்தை வச்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானலில் வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் அந்த மாவு தட்டி வச்சிருக்கோல்லே அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி டீப் பண்ணி எடுத்தோம்னா சுப்பா அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அலப்பினோ கச்சோரி தயார் ட்ரை பண்ணி பாருங்க வருவர்களே மீண்டும் சந்திப்போம்